السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <تصفيق> ان الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له صلى الله عنا سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي ساعه من اتبع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعصيهما فقد غوى صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا اما بعد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 கணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுதாலாவுடைய ஒரு பெரிய அருள் கிருவை அல்லாஹ் எங்களுக்கு பரிசுத்தமான இந்த தீனை த இந்த தீன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அவனுடைய மவுத்துக்கு முன்னாடியுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மவுத்துக்கு பிறகுள்ள நிலைகளாக இருந்தாலும் சரி மிக தெளிவான முறையிலே எந்தவிதமான சந்தேகமும் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் தெளிவாக எங்களுக்கு மார்க்க சட்டங்களை எடுத்து தந்திருக்கிறது தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்த மார்க்கம் எம்முடைய கடமை மார்க்கத்தினுடைய எல்லா விடயங்களையும் எங்களுக்கு அவசியமான விடயங்கள் எல்லாவற்றையும் விளங்கி எம்முடைய வாழ்க்கையை அதன் அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிசல்லி வசல்லுள்ளி முஸ்லிமின் தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கும் பெண்ணுக்கும் கடமை என்று சொன்னார்கள் எந்தமை தேடுறது கடமை இது எல்லா முஸ்லீம்களுக்கும் கடமை எந்த ஐமை தேடுவது நாங்கள் இன்றைக்கு மதரசாக்களில் ஆண்கள் மதரசாக்கள் பெண்கள் மதரசாக்கள் நிறைய இருக்கிறது அங்கே போய் மார்க்கத்தினுடைய கல்விகளை மிகுதமாக மேல்மிச்சமாக படிக்கிறார்கள் இதெல்லாம் அல்லாஹ எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துடுறது ஒரு சில பேர் அல்ல தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி கல்வியை படிக்கிறதுக்குரிய வாய்ப்பை அவங்களுக்கு அவர்கள் எல்லா முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை தேடுறது கடமை என்று சொன்னாங்களே இது எந்த எல் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையான அமல்கள் சம்பந்தப்பட்ட எயில் இத கட்டாயம் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கணும் உதாரணமா தொழுக தொழுகை எப்படி தொழுகிறது தொழுகைக்காக வேண்டியதுக்கு மதரசா மாணவர்கள் ஓதன ஆலிம்கள் மட்டும் இதை விளங்கி வைக்க கூடாது முஸ்லிமாக பிறந்த எல்லா ஆணும் பெண்ணும் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் காரணம் தொழுகை எல்லாத்துக்கும் கடமையா இருக்குது அதே மாதிரி நோம்பு அப்புறம்லா இசல்லா செஞ்சாங்க எந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ அதை எல்லாரும் படித்துக் எல்லாரும் தேடுவது கடமையாக இருக்கிறது என்று சூலுல்லா இசல்லாஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவனுக்கு பலவிதமான சட்டத்திட்டங்களை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த அடிப்படையில்தான் மாஷாலா இன்றைக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம் இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்ன அப்படின்ண்டா இத்தாவுடைய விஷயம் மனிதன் போன முறை ஜனாதாவுடைய அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது அதனுடைய அந்த விஷயங்கள் முடிந்து இப்போ இத்தாவுடைய விடயங்கள் சொல்லப்படுகிறது இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு முறையிலும் இந்த மாதிரி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களை நாங்கள் விளங்கிக் எங்களுடைய வாழ்க்கையில இது தேவையான சட்டங்கள் இவைகள் எல்லாம் அதை எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அனுஷ்டிக்கிறது கடைபிடிக்கிறது எந்த முறையில் நாங்கள் வந்து இதை வந்து மார்க்கம் சொல்லி தருகிறதோ அந்த முறையில் எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்வது இதை நாங்கள் வந்து என்ன செய்யறது இது போன்ற மஜிலிசுகள்ல உட்கார்ந்து கொள்ளணும் விளங்கி இதை சரியான முறையில எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹூ தலா இப்படிப்பட்ட ஒரு முபாரக்கான மஜிலிசுகளை எல்லா ஏற்படுத்தி இருக்கிறான் இதுபோன்ற மஜிலிசுகளில் கலந்து கொள்ற நேரத்தில் முதலாவதாக எங்களுடைய உள்ளத்துல நீயத்ரிசுத்தமாக ஆக்கி வைத்துக் கொள்ளணும் அலிசல்ல படிச்சு தந்திருக்கிறாங்களோ அது எங்களுடைய வாழ்க்கையில சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்ற நீயத்துல நாங்க வந்து நான் செய்யணும் இங்கே இருக்கணும் அதே மாதிரி யார் தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் இதை எடுத்து வேண்டும் என்ற எண்ணத்துல நாங்க வந்து நான் செய்யணும் இது போன்ற மஜிலிசுகள்ல நீயத்து வைத்துக் பொழுது இது மிக பறக்கத்தான ஒரு மகிழ்ச்சி சாக ஆகிவிடுகிறது ஆக கண்ணியமிக்க தாய்மார்களே அருமை சகோதரிகளே மனிதன் மரணித்ததற்கு பிறகு கணவன் மரணித்ததற்கு பிறகு அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவனை வேறு ஏதேனும் ஒரு காரணத்தால் பிரிந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நிலைக்குத்தான் ஐத்தா என்ற வார்த்தையை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஐத்தா என்றால் என்ன இது எங்கிருந்து வந்தது இது எந்த மூலச்சொல்லில் இருந்து வந்தது அரபியில இங்க மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் இருப்பார்கள் அவர்களுக்கும் இது மிகவும் தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது அவர்கள் அதிகம் விளங்கியும் இருப்பார்கள் இருந்தாலும் பொதுமக்களாகிய நாங்களும் இதை கொஞ்சம் விளங்கி வேண்டும் அந்த அடிப்படையில் சில விடயங்களை இங்கே நாங்கள் சொல்கிறோம் இத்தாவை பற்றிய அடிப்படையான விஷயங்கள் இதனுடைய விரிவான சட்டதிட்டங்கள் திட்டங்கள் கிதாபுள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மஜிலிசுல நாங்கள் என்னண்டா அதனுடைய என்றால் யார் மகரம் எப்படி நாங்கள் பேண வேண்டும் அனுஷ்டிக்க கூடிய முறைகள் என்ன இதை பற்றி நாம் இன்ஷா அல்லா இந்த மஜிலிசுகளிலே கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் என்ற வார்த்தை அரபியில அத்துன் என்ற ிருந்து பிரிந்து வந்த ஒரு வாசகம் என்றால் என்ன எண்ணுதல் கணக்கிடுதல் இந்த அர்த்தத்தில் தான் அத்து வார்த்தையை அரபியில் சொல்லப்படும் அல்லாஹு சொல்ற ஒயின் அல்லாஹுடைய நியமத்துகளை நீங்கள் கணக்கு போட ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது போட்டால் என்ற வார்த்தை குரானிலும் வருகிறது அதிலிருந்துதான் இந்த ஐத்தா என்ற வார்த்தை வந்தது இது எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒரு பெண் கணக்கிட்டு அதாவது கணவன் மரணித்ததற்கு பிறகு அல்லது விவாகரத்து பெற்ற ஒரு பெண் தலாக் மூலமாக கணவனை பிரிந்த ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கணக்கிட்டு அந்த நாளில் மற்றொரு மறுமணம் செய்து கொள்ளாமல் அந்த நாளை கழிப்பதற்கு பெயர் தான் என்று செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது ஒரு கடமையான ஒரு விஷயம் ஏன் எங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டது அந்த காலத்தில் அரபுகளுடைய காலத்தில் ஜாகிலியத்தினுடைய காலத்தில் இதா எப்படி இருந்ததுங்கன்னா ஒரு வருடம் இதா இருப்பான் கணவன் மரணித்து விட்டால் ஒரு பெண் இதா இருக்கிறது ஒரு வருஷம் முழுமையாக இதாக இருக்கணும் அதுவும் எப்படி இருப்பால் அந்த பெண் அதீதங்களிலே பார்க்கிறோம் ஒரு சின்ன அறையிலே இருட்டறையிலே அந்த ஜாகிலியத்தினுடைய காலத்தில் இதா இருக்கக்கூடிய பெண்ணை என்ன செய்வாங்க அடைச்சி வச்சிருவாங்க அந்த பெண் வெளியே வரவும் இயலாது அவளுக்கு சாப்பாடு குடிக்கிறது எல்லாமே அந்த அறையில் குள்ளேதான் அவளுடைய இயற்கை உபாதைகளை கூட அவள் நிறைவேற்றுவதற்கு வெளியே வர இயலாது ஒரு வருடமாக இருட்டறையில் தனிமையான அறையில் அவள் அடைபட்டு கிடப்பால் அதற்கு பிறகுதான் அவளுடைய இதா முடியும் என்று அரபிகள் ஜாகிலியத்தினுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தி வந்தான் மார்க்கம் அப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லல்ல என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மரணித்ததற்காக வேண்டி அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவனை பிரிந்துவிட்ட காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வேண்டி ஒன்றை செய்யறது இந்த காலத்தை கழிய இதுல நோக்கம் என்ன அப்படின்னா ரசூல் லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கணவன் விட்ட பெண்ணினுடைய இத்தாவுடைய நோக்கத்தை பத்தி சொல்லி இருக்கிறான் கணவனுக்காக அவள் தன்னுடைய துக்கத்தை அனுஷ்டித்தல் ஒரு பெண் வேறு யாருக்காக வேண்டியும் இது போன்ற துக்கத்தை அனுஷ்டிக்கிறது என்பது கிடையாது ஒரு ஹதியத்தில் நபிசல்ல சொன்னாங்க ஒரு பெண் உண்மையான ஈமான் கொண்டிருக்கக்கூடிய பெண் அவளுக்கு ஹலால் ஆகாது வேறு யாருடைய மரணமாக இருந்தாலும் மூன்று நாள்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது கூடாதுக்காக வேண்டி மட்டுமே தவிர நான்கு மாதம் பத்து நாட்கள் அவள் துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது அது கடமையாகவும் இருக்கிறது என்ற சூளுல்லாஹி சல்லா அலையம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார் கணவன் மரணித்து விட்டால் ஒரு மனைவி துக்கம் அனுஷ்டிப்பதற்காக இந்த நாளை கழிக்கிறாள் இதற்கு என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த நாளில் இவ்வாறு அனுஷ்டிப்பதின் மூலமாக அந்த மனைவிக்கு கணவன் மூலமாக எந்த ஒரு கருவும் எந்த ஒரு குழந்தையும் அவளுடைய வயிற்றில் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி இந்த இத்தா இருக்க சொல்லப்படுகிறது இங்கிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இத்தா என்றால் ஒரு காலம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் கழிவது ரெண்டு வகையான இத்தா இருக்கிறது ரெண்டை பற்றியும் நாங்கள் சொல்லுவோம் முதலாவது வகை கணவன் மரணித்து விட்டால் கணவன் மரணித்து விட்டால் அந்த மரணித்துவிட்ட கணவனுடைய மனைவி இருக்க வேண்டிய ஐத்தா இதை பற்றி சொல்லுகிறது எதிர்பார்த்திருக்க வேண்டும் இந்த நாலு மாதம் பத்து நாளை அடிப்படையில் கழிக்க வேண்டும் என்று குரான் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது இது கணவன் மரணித்த பெண்ணினுடைய இத்தா இரண்டாவது என்ன என்று சொன்னால் ஒரு கணவனை மனைவி பிரிந்து விட்டால் விவாகரத்து போன்ற காரணத்தினால் தலாக்கின் காரணத்தினால் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பிரித்து விட்டான் இந்த மனைவிக்கும் இதா கடமையாக இருக்கிறது ஆனால் அமைப்பும் மரணித்த கணவனின் மனைவியினுடைய இத்தாவுடைய அமைப்பும் வேறு வேறானது அதனுடைய நாளும் டைமும் வேற அதனுடைய தன்மைகளும் வேற அதை நாங்கள் சற்று விரிவாக இன்ஷா அல்லா விளங்கி கொள்வோம் இப்பா என்ற என்பது அதுல ஒரு கடமை இருக்கிறது நாங்கள் விளங்கிக் கொள்ளனும் அது ஒரு காலம் ஒரு காலத்தை கழிக்கிறது எப்படி கழிந்தாலும் இதா கழிந்து விடும் ஆனால் இத்தாவுல சில கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை நாங்கள் செய்யல என்று சொன்னால் பாவியாக ஆகிவிடுவோம் அதற்கு அரபியில சொல்லுவாங்க என்று சொன்னால் அலங்காரத்தை விட்டு விடுவது பெண்கள் இந்த எஷ்தாதை அதாவது அலங்காரத்தை விட்டு விட்டு அந்த காலத்தை கழிக்க வேண்டும் இங்க தவறான சில எண்ணங்கள் எம் மக்களிடத்துல இருக்குது அதை விளங்கிக் கொள்வது நல்லது என்ன விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உதாரணமா ஒரு பெண் இதா இருக்கிற நேரத்தில் எஹ்தாத் இல்லாம இருந்து விட்டால் அந்த என்றெல்லாம் சந்தேகமாக ஆனால் அந்த டைம் கழியிற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு பெண் எஹ்தாது உடையவளாக தன் அலங்காரத்தை விட்டுவிட்டு பின்னால் நாங்கள் இன்ஷால்லா விரிவாக சொல்லுவோம் அந்த அடிப்படையில் அந்த தன்னுடைய கழிக்கணும் அப்படி கழிக்காம இருக்கிறது ஹராம் அவ்வாறு அலங்காரத்தை ஏற்படுத்திக் கொள்றது ஹராம் அப்ப அது வேற இது வேற ஒரு பெண் தெரியாம அப்படி செய்து விட்டால் இத்தாவுடைய காலத்துல அந்த மாதிரி அலங்காரம் செய்து விட்டால் அல்லது வெளியே போயிட்டாங்க தேவையில்லாம தேவையில்லாத காரணத்துக்காக வெளியே போயிட்டாங்க இது செய்யறது கூடாது அவங்களுக்கு அப்படி செய்ய கூடாது என்று சொல்லப்பட வேண்டும் ஆனால் ஒருவேளை அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதனால இத்தாவுல எந்த பாதிப்பும் வராது நாங்க நினைச்சு கொள்ள கூடாது இதா முறிஞ்சு போச்சு இப்ப தனியா இதை ஆரம்பிக்கணும் என்று எதுவும் கிடையாது ஆனா அந்த இத்தா அந்த டைம் முடிகிறதோட வந்து என்ன செய்து விடும் இதா வந்து என்ன செய்து விடும் முடிந்து விடும் அடுத்ததாக ஏதாவது அலங்காரத்தை விடுறது அப்படின்னா என்ன அலங்காரத்தை விடுறது அப்படின்னா என்ன அழகிய ஆடைகள் அணியக்கூடாது அழகான உடுப்புகளை ஒடுக்க கூடாது நகைகள் அணிய கூடாது நகைகள் அணிவது கூடாது கணவன் மரணித்துவிட்ட இந்த இருக்கிற பெண்கள் நகைகள் அணியறது கூடாது அலங்காரமான ஆடைகளை அணிகிறது கூடாது மேலும் தன்னுடைய உடல்ல உணவுல சாப்பாடுகள்ல வாசனை பொருள்கள் கலக்காமல் பார்த்து வேண்டும் வாசனை பூசை இயலாது நல்ல சோப்பு போடுறது நல்ல மனமான சோப்பு போடுறது இது கூடாது வாசனையாக கருதப்படுகிறது அத்தர் பூசை இயலாது அதே போன்று கண்ணுக்காக வியாதி இருந்தால் கண் வியாதி இருந்தால் விட்டுக்கொள்றதுக்கு அனுமதி இருக்குது மன எண்ணெய் பூசுவது நல்ல வாசனையாக எண்ணெயை வந்து தலையில பூசுறது இது கூடாது இவைகளை எல்லாம் நாங்கள் ஒன்ன செய்ய வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அலங்காரமான உடுப்புக்கள் உடுக்கக்கூடாது அனை நகைகளை அணிகிறது கூடாது சாப்பாட்டிலையோ அல்லது உடல்லையோ வாசனை பொருள்களை பயன்படுத்துறது கூடாது அத்தர் பூசக்கூடாது அதே மாதிரி உடல்ல வந்து நறுமணங்கள் நல்ல மனம் வீசக்கூடிய எண்ணெயை பூசக்கூடாது கண்ணுக்கு அலங்காரத்துக்காக வேண்டி சுருமாயிடக்கூடாது இதெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்றோமே இதற்கு பெயர் அலங்காரத்தை விட்டு விடுவது என்று நாங்கள் சொல்கிறோம் ஒரு கணவன் மரணித்துவிட்ட ஒரு பெண் இவ்வாறு செய்வது கட்டாயம் கடமை கணவன் மரணித்து விட்டால் ஒரு பெண் இவ்வாறு அலங்காரத்தை விட்டு விடுவது கட்டாயமாக இருக்கிறது அலங்காரம் செய்வது அவளுக்கு ஹராமாக இருக்கிறது ஆனால் இங்க தவறாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால் அதாவது இதா என்று சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே வந்து என்ன செய்யணும் முடங்கிக் கொண்டு வேண்டும் வீட்டுக்குள்ள அப்படியே முடங்கிவிட வேண்டும் வீட்டுடைய எந்த வேலையும் பார்க்க கூடாது என்று நினைப்பது தவறு மாறாக பொதுவாக மகரம் இல்லாத ஆண்களுடன் கலந்துரவாடுவது எல்லா நேரத்திலும் தடை செய்யப்பட்டதுதான் இத்தாவுல தடை செய்யப்பட்டது மாதிரி தான் எல்லா நேரத்திலும் மகரம் இல்லாத அந்நிய ஆண்களுடன் கலந்துரவாடுவது பேசுவது கதைப்பது அவர்களுடன் என்ன செய்வது தங்களுடைய சகஜமாக பழகிறது இது எல்லா நேரத்திலும் தடை செய்யப்பட வேண்டியதுதான் குறிப்பாக இந்த தடை செய்யப்பட்டிருக்கிறது அதை பேணி இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக நாங்கள் இப்படி விளங்கிவிடக்கூடாது ஒரு அறைக்குள்ள மட்டும் முடங்கி இருக்க வேண்டும் அந்த பெண் வீட்டுக்குள்ள எந்த இடத்துக்கும் போகக்கூடாது இதெல்லாம் மார்க்கம் எங்களுக்கு என்ன செய்யவில்லை சொல்லவில்லை அப்ப தேவையான வேலையை செய்யறதுல தப்பில்லை ஒரு பெண் சமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் சமைத்துக் கொள்வதில் தவறு இல்லை குளிச்சு கொள்ளலாம் வீட்டை துப்புரவு செஞ்சு கொள்ளலாம் விரிப்புகள் வைத்துக் கொள்ளலாம் கலபாடங்கள் இருக்குது இதை வந்து என்ன செய்யலாம் கழுகலாம் இது போன்ற வேலைகள் செய்யறதுக்கு அந்த பெண்ணுக்கு எந்த தடையும் இல்லை தடை எதுல இருக்குது அலங்காரமான ஆடைகளை உடுக்க கூடாது அதே மாதிரி வெள்ளை ஆடையத்தான் வெள்ளையான உடுப்புகளைத்தான் உடுக்க வேண்டும் இதுவும் சரியத்துல இப்படி சொல்லப்படல வெள்ளை உடுப்பு எப்பொழுதுமே சிறந்ததுதான் எல்லா நேரத்திலும் வெள்ளை உடுக்கிறது சிறப்பாக வந்தன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வெள்ளை உடுப்புத்தான் இதால இருக்கிறவங்க உடுக்கணும் என்ற எந்த விதமான நிபந்தனை என்னென்று சொன்னா கலர் உடுப்பு உடுத்தாலும் அலங்காரம் அதுல இருக்கக்கூடாது கண்ணை பறிக்கிற மாதிரி டார்க் கலர் இருக்கக்கூடாது சும்மா ஏதாவது லைட் கலராக உடுத்து கொண்டால் அது தவறில்லை நோக்கம் என்னென்று சொன்னா உடுப்புக்கள் உடுக்கும் பொழுது உடுப்புக்கள் உடுக்கும் பொழுது அது மற்றவர்களுடைய அலங்காரமாக இல்லாமல் தேவையான உடுப்பாக இருந்தால் அலங்காரம் இல்லாத உடுப்புகளை ஒரு பெண் இத்தாவுடைய நேரத்தில் உடுத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி இத்தாவுடைய பேணுதல்ல ஒன்றுதான் அந்த எஹ்தாத் மகரம் இல்லாத அந்நிய ஆண்களுடன் எந்த விதமான தொடர்பையும் வைக்கக்கூடாது இது எல்லா நேரத்திலையும் சொல்லப்படுறதுதான் இத்தாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பான சட்டம் இல்லாவிட்டாலும் கூட இத்தாவுடைய நேரத்தில் இதையும் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மகரம் இல்லாத ஆண்களுடன் வந்து என்ன எல்லா நேரத்திலும் இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அதே மாதிரி இதுலையும் நாங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்று சொன்னா இதுல சொல்றதுக்கு இது ஒரு காரணம் இருக்கிறது ஒரு அது இத்தாவுடைய நேரத்தில் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மறு மனத்திற்காக வேண்டி அந்த இரண்டாவது திருமணத்திற்குரிய எந்த விதமான அமைப்புகளிலும் ஈடுபடக்கூடாது பகிரங்கமாக அதை பற்றிய எந்த பேச்சிலும் ஈடுபடக்கூடாது நேரத்தில் குரான் சொல்லி காட்டுகிறது குரான் சொல்லி காட்டுகிறது ஆனாஜூனாக அழைக்கும் இல்லாம வெளிப்படை இல்லாம சிலேடையாக சைக்கிணையாக சொல்லிக் கொள்றதில் தவறில்லை ஆனால் பகிரங்கமாக மறுமணத்தை பற்றிய இரண்டாவது திருமணத்தை பற்றிய பேச்சை நேரத்தில் கூடாது எனவே அந்த அடிப்படையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது தோன்றாமல் இருக்கிற விஷயத்தில் ஆனா அந்நிய ஆண்களுக்கு முன்னால் போகக்கூடாது என்பது இத்தாவில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி எல்லா பெண்களுக்கும் அந்த செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இதையும் நல்ல முறையில நாங்கள் வழங்கிக் வேண்டும் மேலும் இதா இருக்கக்கூடிய அந்த காலத்துல அலங்காரத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் தேவையான விடயங்கள் இவைகளில் ஈடுபடுறதுல வந்து என்ன தவறில்லை என்று விளக்கியிருந்தோம் மேலும் அத்தியாவசிய தேவைகள் ஏதாவது இருந்தால் அதற்காக இரவு நேரத்தில் போகுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த கணவன் மரணித்துவிட்ட பெண் இத்தாவுடைய நேரத்தில் செல்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது அத்தியாவசியமான தேவை உதாரணமாக மருத்துவ தேவை இருக்கிறது டாக்டர்கிட்ட போகணும் எப்படியும் போய்த்தான் டாக்டர் அத்தியாவசியமான தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்தாவுடைய இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில போறதுலையும் தவறில்லை ஆனால் முறையான அந்த ஒழுங்குகளுடன் சரியான முறையில பேணி அவர்கள் வெளியே போக வேண்டும் குறிப்பாக பகல் நேரத்தில் போகாமல் இரவு நேரத்தில் போறது மிகவும் நல்லது பகல் நேரத்தில் மற்றவர்களுடைய கண்கள் படுறதுக்கு மிக வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு நேரத்தில் பெண்கள் போறது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது இத்தாவுடைய நேரத்தில் இதையும் நாங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் கவனித்து கொள்ள வேண்டும் இத்தா உடைய காலத்திலிருந்து இப்ப நாங்க சொன்னதிலிருந்து சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்குது முதலாவது இத்தா என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கழிப்பது இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால் எஷ்தாத் என்று சொல்லப்படக்கூடிய அலங்காரங்களை தவிர்த்து கொள்வது இந்த இரண்டும் கடமை ஒரு குறிப்பிட்ட காலத்தை நாங்கள் ஏன் தவிர்த்து கொள்க ஏன் நாங்கள் கழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கோ அல்லது வேறு ஏதேனும் அதாவது தன்னுடைய கருவறையிலே கணவனின் குழந்தை இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியோ இந்த குறிப்பிட்ட காலத்தை கழிக்க சொல்லப்படுகிறது இந்த கணவன் இறந்திப்பதற்காக வேண்டி அந்த கவலையை அனுஷ்டிக்கிறதுக்காக வேண்டி என்று சொல்லப்படக்கூடிய அலங்காரத்தை தவிர்த்து கொள்வது என்ற ஒரு சட்டமும் எங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது இதை நாங்க முதல்ல நல்ல விலையும் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் விளங்குறது என்னன்னு சொன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இத வகையான்தா இருக்குது முதலாவது வகை இத்தா கணவன் மரணித்து விட்டால் ஒரு பெண் இருக்க வேண்டிய இதா இது எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு கணவன் மரணித்து அந்த மனைவி வயது வந்தவளாக இருந்தாலும் சரி வயதான ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி சிறுமியாக இருந்தாலும் சரி கற்பிணி பெண்ணாக இருந்தாலும் அல்லது கற்பிணி இல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லது ஒரு பெண் தன் கணவரோட இல்லற வாழ்க்கையிலேயே ஈடுபடாமல் இருந்தாலும் கூட அவர்கள் இத்தா நாலு மாசம் பத்து நாள் இருக்க வேண்டும் ஆனால் கற்பிணி பெண்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் அதுல ஒரு விதி அதை குர்ஆன் எங்களுக்கு இது இத்தா மரணித்த கணவனுடைய மனைவிமார்கள் இருக்க வேண்டிய இதா இரண்டாவது வகை இதா என்னவென்று சொன்னால் தலாக் விடப்பட்ட பெண்கள் கணவனால் விவாகரத்து வழங்கப்பட்ட பெண்கள் அது தலாகின் மூலமாக இருக்கலாம் அல்லது மூலமாக மனமுறிவு கணவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காரணத்தை முன்வைத்து கணவனை பிரிவதற்காக வேண்டி அது நியாயமான காரணங்கள் இருக்கும் பொழுது காலியிடத்தில் நீதிபதியிடத்தில் மனைவி முறையீடு செய்வாள் முறையீடு செய்யும் பொழுது சில நியாயமான காரணங்கள் இருந்தால் நியாயமான காரணங்கள் என்று சரியத்தில் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது கணவன் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறாள் இவளுடன் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார் உடல் ரீதியான தகுதி அவரிடத்தில் இல்லை அது நிரூபிக்கப்பட்டும் விட்டால் மனைவிக்கு பஸ்கு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது அல்லது கணவன் மனைவிக்குரிய நஃபகாவை செலவினத்தை சரியான முறையில் கொடுக்காமல் இருந்தால் இது போன்ற நேரத்திலே சில உரிமைகள் சொல்கிறோம் ஒரு வகை என்று சொன்னால் நேரத்தில் மனைவி கணவனை பிரிய விரும்பும் நேரத்தில் அந்த மனைவி கணவனுக்கு ஏதேனும் ஒரு பொருளை ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து குரான் இதை பற்றியும் சொல்கிறது அவர்கள் மீது இதுபோன்ற தேவை ஏற்பட்டால் அவர்கள் ஏதேனும் ஒரு ஃபிதியாவை கொடுத்து ஒரு பிரதி உபகாரத்தை கொடுத்து பிரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதில் தவறில்லை விரும்புகிறாள் கணவனுடன் பிரிய வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஏதேனும் ஒன்றை கொடுத்து விரும்புகிற அவள் பிரிந்து விடுகிறாள் இதற்கு பெயர் ஹொல் என்று சொல்லுவார்கள் அப்ப இதுபோன்ற தலா அல்லது பஸ்கு அல்லது இதுபோன்ற காரணத்தினால் ஒரு பெண் தன் கணவனை பிரிந்து விடுகிறாள் இவளுக்கும் இதா இருக்கிறது ஆனால் இந்த அமைப்பு வேற இந்த டைமும் வேற இந்த அமைப்பும் வேற இந்த டைம் என்ன மரணித்துவிட்டால் இதா இருக்கிறது நாலு மாசம் பத்து நாள் ஆனால் இதனுடைய இதாவாகிறது ஒரு பெண் தனக்கு அந்த மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருந்தாள் என்று சொன்னால் மூன்று துப்புரவு காலம் அவளுடைய இத்தாவாக கருதப்படும் மூன்று துப்புரவு ஏற்பட்டு விட்டால் அவளுடைய இத்தா முடிந்துவிட்டதாக கருதப்படுகிறது ஆனால் இதெல்லாம் கற்பிணி இல்லாத பெண்களுக்குத்தான் கற்பிணி இல்லாத பெண்களுக்குத்தான் இந்த சட்டம் சொல்லப்படுகிறது ஒரு பெண் கணவன் மௌத்தாகிற நேரத்தில் குழந்தை உண்டாகி இருக்கிறாள் அல்லது கணவன் தலாக் விட்ட நேரத்தில் ஒரு பெண் குழந்தையுடன் இருக்கிறாள் வயிற்றிலே குழந்தை வைத்திருக்கிறாள் இவளுடைய சட்டம் என்னவென்று சொன்னால் எப்பொழுது அந்த குழந்தை முடிந்து விடுகிறது இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது அஹ் அஜலுகுன்னு கர்ப்பமுடைய பெண்கள் அவர்களுடைய இத்தாவுடைய டைம் என்னவென்று சொன்னால் ஐயவா என தங்களுடைய அந்த கற்பம் வெளியாகிற வெளியாகிறது தான் அவர்களுடைய இத்தாவுடைய டை உதாரணமாக ஒரு பெண்ணினுடைய கணவன் மரணித்த மறு நிமிடமே அந்த பெண்ணுக்கு பிரசவம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நிமிஷத்திலேயே அவருடைய இத்தாவும் முடிந்து விடுகிறது இதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது குரான் சொல்லக்கூடிய சட்டம் இது எங்களுக்கு அப்ப இந்த சட்டத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வது எங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்குது அப்ப நாலு மாசம் பத்து நாள் ஒரு கணவன் மரணித்து விட்டால் நாலு மாசம் நாள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று சொன்னது எல்லா பெண்களும் எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் கற்பிணி பெண்கள் மட்டும் இதுல விதிவிலக்காக இருக்கிறார்கள் அவங்க நாலு மாசம் பத்து நாள் எதிர்பார்க்க தேவையில்லை மாறாக எப்ப அவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதோ அன்று அவர்களுடைய இத்தாவும் முடிந்து விடுகிறது தலாவிடப்பட்ட பெண்களுக்கும் இதே தலாக்விடப்பட்ட பெண்கள் மாதவிடாய் வரக்கூடிய பெண்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூன்று துப்பரவு காலம் அவர்களுடைய இத்தாவாக கருதப்படுகிறது அவர் துப்புரவுல தலாக விட்டிருக்கும் பொழுது அந்த மூன்றாவது துப்பரவை கணக்கு வைத்து அதிலே அவளுடைய இத்தாவுடைய காலம் முடிந்து விடுகிறது ஆனால் அதற்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து கற்பிணி பெண்ணாக இருந்து தலாவிடப்பட்டிருந்தால் அவளுடைய அவளுடைய சட்டத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் கணவன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலும் இதா இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் விவாகரத்து பெற்ற பெண்கள் இதா இருக்கிறது சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது கணவனுடன் இல் வாழ்க்கையில் ஈடுபட்ட பெண்களுக்கு தான் இத்தா இருக்கிறது அவசியம் கணவருடன் இல் வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பெண்கள் தான் விவாகரத்து பெற்ற பெண்கள் அவர்கள் இதற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது குரான் சொல்லுகிறது அலைகிண மின் ஒரு பெண் ஒரு கணவன் ஒரு பெண்ணுடன் திருமணம் முடித்தார் திருமணம் தான் முடித்திருக்கிறார் அவர் வாழ்க்கையில் ஈடுபடவில்லை அதற்குள் வேறு ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிரிவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தலாகு விட்டு விட்டார் என்று சொன்னால் இப்ப அந்த பெண் இதற்க வேண்டிய அவசியம் இல்லை இது யாருக்கு தலாக விடப்பட்ட பெண்களுக்கு சொல்லப்படுகிறது ஆனால் கணவன் மரணித்து விட்ட பெண்கள் அவர் அந்த பெண் இல் வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் ஈடுபடாவிட்டாலும் சிறுமியாக இருந்தாலும் வய வயதான பெண்ணாக இருந்தாலும் கட்டாயம் நாலு மாசம் பத்து நாள் அவர்கள் அதே போன்று ஒரு பெண் சிறுமியாக இருக்கிறாள் இதுவரைக்கும் அந்த பெண் பாலிகாக ஆகவில்லை அல்லது ஒரு பெண் வயதான பெண்ணாக ஆகிவிட்டால் அவளுடைய அந்த மாதவிடை காலம் முடிந்துவிட்டது என்று சொன்னால் இப்பொழுது அவர்களுடைய நாளாகிறது மூன்று மாதமாக இருக்கும் மூன்று மாதம் அவர்கள் இதா இருக்க வேண்டும் இது தலாக் விடப்பட்ட பெண்கள் ஆக நாங்க இங்கிருந்து விளங்கி இருக்கிறது என்ன சொன்னா கணவன் மரணித்துவிட்ட பெண்கள் கணவன் மரணித்துவிட்ட பெண்கள் அது எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க நாலு மாசம் பத்து நாள் கழிய வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அலங்காரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் காரணம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே போகக்கூடாது பேணுதலாக இருக்க வேண்டும் இது கணவன் மரணித்த பெண்களுக்கு சொல்லப்படுகிறது அவங்களுடைய டைம் நாலு மாசம் பத்து நாள் பெண்கள் மூன்று துப்பரவு வரைக்கும் இத்தாவுல இருக்க வேண்டும் அந்த மாதவிடை காலம் முடிந்துவிட்டவர்களோ அல்லது வராதவர்களோ அவர்கள் இத்தா இருப்பதனுடைய டைம் குர்ஆன் சொல்லும் பொழுது அவர்களுடைய கர்ப்பிணி இல்லாத பெண்களுக்கு சொல்லப்பட்டது கர்ப்பிணி பெண்களுக்கு குர்ஆன் சொல்கிறது கற்பம் தரித்திருக்க கூடிய பெண்கள் அவர்களுடைய இத்தாவுடைய டைம் அவர்களுடைய அந்த கற்பம் வெளியாகுவதன் மூலமாகத்தான் குழந்தை பெறுவதோடு அந்த இத்தாவுடைய நேரம் முடிந்து விடுகிறது என்று குர் ஆண் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ஆக கண்ணியமிக்க தாய்மார்களே சகோதரிகளே இங்க நாங்க முதலாவது இந்த விஷயத்தை விளங்குனதுக்கு பிறகு மகரம் என்றால் யார் மகரத்தினுடைய விஷயத்துல நாங்கள் எப்படி பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நாங்க நல்ல முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும் மகரமுடைய விஷயம் இருக்குதே இஸ்லாம் மிகவும் வலியுறுத்திக்கூடிய ஒரு விடயம் அது மகரமுடைய விடயம் அது நேரமா இருக்கட்டும் மற்ற நேரங்களா இருக்கட்டும் எல்லா நேரத்திலும் மகரமை பேணி நடக்க வேண்டும் இஸ்லாம் இவ்வளவு பெரிய வலியுறுத்தக்கூடிய இந்த சட்டத்தை சொல்லுது என்று சொன்னால் உலகத்துல பித்னாக்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு இந்த மகரம் சரியான முறையில் பேணப்படாமல் இது போன்ற பிரச்சனைகள் வருவதை நாங்கள் மகரம் சரியான முறையில் பேணப்படாமல் இருக்கிறதுனால தான் உலகத்துல ஒழுக்கக்கேடு நிறைந்திருக்கிறது கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது அப்ப இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய இந்த மகரம் சரியான முறையில் பேணப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக இவைகளை விட்டு நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்றால் யார் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக ஆனவர்கள் மகரம் என்றால் யார் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக ஆக்கப்பட்டவர்கள் அது சில விடயங்கள் எங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது இது எங்களுக்கு மகரம் எங்களுடைய வாப்பா எங்களுக்கு மகரம் எங்களுடைய நானா தம்பி எங்களுக்கு மகரமாக இருக்கிறாங்க எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மகரம் இது எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் சில விடயங்கள்ல எம்முடைய பழக்கம் என்ன அப்படின்னா நெருங்கி பழகக்கூடியவர்கள் சொந்தக்காரர்கள் கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரர்கள் அந்த அடிப்படையில் நாங்களும் அதை மகரம்ழகிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறதுக்கு அனுமதி இல்லைக்காரருமா தனிமையில் இருக்கக்கூடாது கணவனின் சகோதரர் கணவனுடைய வாப்பா மாமா அவர் மகரமானவர் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை கணவனுடைய மகன் அதுவும் பிரச்சனை இல்லை இந்த மனைவிக்கும் மகனை போன்று கணவன் வேறு ஒரு திருமணத்தின் மூலமாக அவருக்கு ஒரு மகன் இருந்தால் இந்த மனைவிக்கும் அவர் மகனை போன்று ஆகிவிடுகிறார் அதுவும் பிரச்சனை இல்ல அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க கணவனின் சகோதரர் அல்லது கணவருடைய வாப்பாவுடைய சகோதரர் இவருடைய விஷயத்திலுமா மனைவி தனிமையாக இருக்க வேண்டும் தனிமையாக இருக்கக்கூடாது தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதையும் பேண வேண்டுமா இருக்கிறதே சில நேரத்துல தெரியாம நாங்க விளங்கி இருக்க மாட்டோம் இப்படி வரும் சொல்லி அந்த ரீதியில மரணம் வந்து என்ன செஞ்சிடும் வந்துரும் அது மாதிரி தான் நாங்க கணவரின் சொந்தக்காரர் தானே எங்களுடைய மனைவியின் சொந்தக்காரர் தானே எங்களுடைய மைனிதானே என்று நாங்கள் சாதாரணமா பேச நினைப்போம் ஆனால் பெரிய ஒரு கெடுதியை உண்டாக்கிடுவான் எங்களை அறியாம தவறுல நாங்கள் போய் விழுந்துருவோம் அதனால நபிசல்லா அலை செல்லம் அதையும் கூடாது என்று வந்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதனால கண்ணியமிக்க சகோதரிகளே தாய்மார்களே நாங்க முதலாவது மகரமானவர்கள் யார் என்பதை விளங்கி கொள்ளணும் நாங்க இப்படி வழங்கி மிக பொருத்தமா இருக்கும் எங்களுடைய தந்தை தந்தையினுடைய தந்தை இப்படியே தொடர்ந்து எத்தனை தந்தைமார்களை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய தந்தை வாப்பாட வாப்பா வாப்பாட இவங்க எல்லாம் எங்களுக்கு மகரம் தான் இது எங்களுக்கு எந்த அதாவது இவங்களோட வாப்பாவோட பேசுறதுலையோ அல்லது வாப்பாவோட வாப்பாவோட பேசுறதுலயோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரிதான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய புள்ள பிள்ளையுடைய புள்ள அப்படி தொடர்ந்து நாங்கள் கொண்டு போய் கொண்டே இருக்கலாம் எங்களுடைய ஆண்புள பிள்ளையினுடைய பிள்ளைகள் பெண்புல பொம்புள பிள்ளையினுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க மகரமானவர்களாக இருக்கிறாங்க சகோதரர்கள் சகோதரிகள் மூன்றாவது சகோதரர்கள் சகோதரிகள் சகோதர சகோதரிகள் பலவிதத்தில் இருக்கலாம் ஒரே உம்மா வாப்பாக்கு பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம் அல்லது வாப்பா ஒன்று உம்மா வேறாக இருக்கலாம் அல்லது உம்மா ஒன்று வாப்பா வேறையாக இருக்கலாம் உலகத்தில் இப்படியும் சகோதரர்கள் இருக்கிறார்கள் வாப்பா என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு பனைவியை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அவர் பிறந்திருப்பார் இரண்டாவது ஒரு மனைவியை கல்யாணம் முடிப்பார் அவர் மூலமாக வேறொரு குழந்தை பிறக்கும் இப்ப இந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையும் இரண்டாவது மனைவியினுடைய குழந்தையும் சகோதரர்கள் தந்தை வழி சகோதரர் தந்தை ஒன்று தாய் வேறு இந்த சகோதரர்களுக்கு இடையிலே மகரம் இருக்கிறது இவர்கள் இந்த சகோதர சகோதரிகள் தாராளமாக கதச்சு கொள்ளலாம் அவங்க மகரமாக வந்தன செய்வார்கள் கருதப்படுவார்கள் அதே தாய் வழி சகோதரர்கள் தாய் வழி சகோதரர்கள் இவருடைய வாப்பா இவருடைய உமாவும் முடிச்சதுக்கு பிறகு இவர் பிறந்திருக்கிறார் அதற்கு பிறகு ஏதோ அந்த வாப்பா மூத்தாகிட்டாரோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால் மனைவியை பிரிந்து விட்டால் மனைவி இரண்டாவதாக கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் அவர் மூலமாக அந்த மனைவிக்கு இன்னொரு மனிதர் பிறக்கிறார் அல்லது இன்னொரு பெண் குழந்தை பிறக்கிறது இப்ப இவ்விருவர்களும் தாய் வழி சகோதரர்கள் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தந்தை இருவர்கள் இவர்களையும் சகோதரர்களாகவே கருதப்படும் தாய்மார்களே சகோதர சகோதரிகள் எங்களுக்கு மகரமானவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மகரமானவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மகரமானவர்கள் அதுபோன்று எங்களுடைய தந்தையின் சகோதரர் எங்களுடைய வாப்பாவுடைய நானா தம்பி எங்களுடைய வாப்பாவுடைய நானா தம்பி எங்களுடைய சின்ன வாப்பா அல்லது பெரியப்பா எங்களுடைய சாச்சா அல்லது பெரியப்பா இவர்கள் எங்களுக்கு மகரமானவர்கள் இவங்களை தொட்டாலும் போது முடியாது இது எங்களுக்கு வந்து மகரமானவர்களாக கருதப்படுவார்கள் இதோட நின்று கொள்ளணும் அவங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மகரம் இல்லை எங்களுடைய வாப்பா அவங்களுடைய நானா எங்களுக்கு மகரம் ஆனா நானாவுடைய மகன் எங்களுக்கு மகரமாக ஆக இயலாது அதே மாதிரி தம்பியினுடைய மகள் எங்களுக்கு மகரமாக ஆக இயலாது நாங்க எப்படி நினைக்கிறோம் மகன்தானே எங்களுடைய சாட்சாட மகன்தானே எனக்கு நானா முறை தானே மகரம் தானே என்று நினைக்க கூடாது அவர் மகரமான நானா இல்ல மகரமான சகோதரர் இல்ல நாங்க அதை பேணி நடந்து கொள்ளணும் அதே மாதிரி தான் எங்களுடைய உம்மாட நானா தம்பி இருக்கிறார் இவங்க எங்களுக்கு மகரம் எங்களுக்கு மாமா அவங்க அவங்க எங்களுக்கு மகரமானவர்கள் ஆனா அந்த மாமாட பிள்ளைகள் எங்களுக்கு மச்சான் முறை ஆகும் அவர்கள் எங்களுக்கு மகரமாக ஆக இயலாது அவர்கள் எங்களுக்கு மகரமாக ஆக இயலாது இதையும் நாங்கள் வந்து என்ன செய்யணும் நல்ல முறையில விளங்கி வச்சு கொள்ளணும் இதே மாதிரி தான் எங்களுடைய தாயின் கூட பிறந்தவங்களை மாதிரி எங்களுடைய தந்தையினுடைய கூட பிறந்தவங்களை மாதிரி தான் எங்களுடைய பாட்டனார் கூட பிறந்தவங்களும் அப்படித்தான் வருவாங்க எங்களுடைய வாப்பாட வாப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க எங்களுடைய வாப்பாக்கு மாமி மாதிரி எங்களுக்கும் மாமி தான் ஆனா எங்களுக்கு நேரடி மாமி அல்ல வாப்பூலமா மாமியாக இவங்களும் எங்களுக்கு மகரமாத்தா செய்வாங்க மாமான்னு எங்க உம்மாட நானா தம்பி அப்ப எங்களுக்கும் அவங்க மாமா மாறி தான் அவங்களும் மகரமாத்தா இருப்பாங்க ஆனா அவங்க தான் எங்களுக்கு மகரமே தவிர அவர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மகரமாக ஆக இயலாது இதை நாங்கள் வந்து என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கி வச்சு கொள்ளணும் அதே போன்று கணவனுடைய வாப்பா அல்லது மனைவியினுடைய வாப்பா கணவனுடைய மனைவியினுடைய உம்மா இவர்கள் மறுமகன் மருமகளுக்கு மகரமானவர்களாக கருதப்படுவார்கள் கணவனுடைய வாப்பா இருக்கிற அன்மாமா எங்களுக்கு கல்யாணம் முடிக்காத வரைக்கும் எங்களுக்கும் அவருக்கும் எந்த சொந்தமும் இருந்திருக்காது ஆனா எப்ப நிக்காக செஞ்சு முடித்து விட்டார்களோ அந்த நேரத்தில் இருந்து அவர் எங்களுக்கு மகரமாக ஆகிவிடுகிறார் இப்ப அவரோட கதைக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் அவர் மட்டும் தானே தவிர அவருடைய சகோதரர்கள் மகரமாக ஆக இயலாது சாச்சா பெரிப்பா அது எங்களுக்கு மகரம் இல்ல கணவனுடைய சாச்சா பெரிப்பா எங்களுக்கு யாரல்ல மகரம் இல்ல அது மாதிரி கணவனுடைய சகோதரர் சகோதரர் சகோதரர் நானா தம்பி இவரும் எங்களுக்கு மகரம் இல்ல நல்ல விலையும் கொள்ளணும் அதாவது கணவனுடைய வாப்பா மகரமாக இருப்பார் ஆனால் கனவனுடைய சகோதரர் மகரம் இல்ல வாப்பா உடைய சகோதரரும் எங்களுக்கு மகரம் இல்ல வாப்பா மட்டும்தான் எங்களுக்கு மாமாவாக இருக்கிறார் மற்றவர்கள் யாரும் எங்களுடைய மாமா இல்ல அதனால மகரம் என்று நாங்கள் விளங்கிடக் கூடாது அதையும் பேணி நடக்க வேண்டும் அதே போன்றுதான் மனைவி மனைவி ஒரு ஆண் பெ கல்யாணம் முடிக்கிறார் நிக்காக செய்கிறார் மாமியாக ஆகிவிடுகிறான் இவருக்கு மகரமே தவிர மனைவியின் சகோதர சகோதரிகள் இவருக்கு மகரமாக ஆக மாட்டார்கள் இவருக்கு மகரமாக மாட்டான் மனைவியினுடைய சகோதர சகோதரிகளோட கணவர் கதைக்க இயலாது அவங்களோட சகஜமாக பழக இயலாது மார்க்கம் இதை எங்களுக்கு சொல்லி தருகிறது அப்ப இந்த மகரம் நாங்க ஒன்னு செய்யணும் விளங்கி வச்சு கொள்ளணும் அதே மாதிரி மகரம்ல இன்னொரு ஒன்று இருக்குது என்று சொன்னால் அதாவது தந்தையின் மனைவி அல்லது தாயின் கணவர் தந்தையின் மனைவி அப்படின்னா என்ன ஒரு மனிதர் ஒரு அவருடைய உம்மாவுடைய மூத்துக்கு பிறகு அல்லது உம்மா பிரிந்ததுக்கு பிறகு வாப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சார் இப்ப அவர் இந்த மனிதருக்கு அந்த வாப்பாவுடைய இந்த மூத்த மனைவியின் மூலம் பிறந்த மகனுக்கு அந்த பெண்மணி மகரமாக இருக்கிறாள் அதே போன்றுதான் ஒரு தாய் அவளுடைய கணவன் மூத்தானதுக்கு பிறகு அல்லது பெரிந்ததுக்கு பிறகு இன்னொருவரை கல்யாணம் முடிக்கிறாள் இந்த தாயினுடைய மகளுக்கு இந்த தாய முடித்த இரண்டாவது கணவரும் மகரமாகத்தான் ஆகுவார் இது மகரம் ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் இந்த தாயினுடைய பிள்ளைக்கு மகரமாக ஆகாது அந்த கணவனுடைய பிள்ளைகள் தாயினுடைய பிள்ளைக்கு மகரமாக ஆகாது அந்த தாய்க்கு வேண்டால் மகரமாக ஆகிக் இது மகரமுடைய விஷயத்துல நாங்க விளங்க வேண்டிய சில அடிப்படை சட்டங்கள் இந்த மகரமுடைய விஷயத்துல மட்டும் எங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்ன அனுமதி இருக்கிறது அவர்களோட கதைப்பதற்கு அவர்களுடைய முகத்தை நேருக்கு நேரு பார்ப்பதற்கு அவர்களோட தனிமையில் இருந்து பேசுவதற்கு எங்களுடைய வாப்பா எங்களுடைய மகன் எங்களுடைய சகோதரன் எங்களுடைய சகோதரனுடைய மகன் சகோதரிகளின் உடைய மகன் அதே மாதிரி எங்க வாப்பாவுடைய சகோதரர்கள் எங்கள் அப்பாவுடைய சகோதரர்கள் உமாவுடைய சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லாம் மகரமானவர்கள் இவர்களோட எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் தனியாக பேசலாம் தனியா இருக்கலாம் அவங்களோட வந்து என்ன செய்யலாம் முகத்துக்கு முகம் பேசலாம் இவர்கள் அல்லாத மற்றவர்கள் இவர்கள் மகரம் இல்லை என்று இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்துல அந்நிய ஆண்களிடத்தில் எப்படி பழக அப்படி பழக அதாவது பருதா இல்லாமல் அவர்களிடத்துல சகஜமாக பழக இயலாது இந்த இடத்துல இன்னொரு சில விஷயத்தையும் வழங்கி எங்களுடைய புடக்கத்துல சில வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தைகளை வச்சு நாங்க மகரம் என்று முடிவு செய்ய இயலாது உதாரணமாக எங்களுடைய வாப்பாவுடைய சகோதரி எங்களுக்கு மாமி அவருடைய கணவர் எங்களுக்கு மாமா என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இது மகரமான மாமா இல்லை எங்களுடைய வாப்பாவுடைய சகோதரி எங்களுக்கு மாமி அவனு அவளுடைய கணவருக்கு நாங்கள் மாமா என்று சொல்கிறோம் ஆனால் அந்த மாமா என்பவர் எங்களுக்கு மகரம் இல்லை அதே போன்றுதான் ஒரு ஆணாக இருந்தால் இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய உமாவுடைய சகோ தன்னுடைய வாப்பாவுடைய சகோதரர் சாச்சா ார் இந்த சாட்சி அவருக்கு மகரமாக ஆக இயலாது உமா கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கக்கூடிய பெண் சாட்சி அவர் இவருக்கு மகரமாகுவார் ஆனால் வாப்பாவுடைய தம்பி முடித்த அந்த சாட்சியாக இருக்கக்கூடியவர் தம்பி முடித்த தம்பியினுடைய மனைவி முடித்த வாப்பாவுடைய தம்பியினுடைய மனைவி முடித்த அந்த பெண் சாட்சி என்று எம்முடைய வளமையில் சொல்லப்பட்டாலும் அவர்கள் மகரமாக ஆக இயலாது அதே போன்றுதான் இன்னொன்று இருக்கிறது மாமி என்று சொல்கிறோம் யாருக்கு மாமாவினுடைய மனைவிக்கு மாமாவினுடைய மனைவிக்கு மாமி என்று சொ மாமி என்றால் வாப்பாவுடைய சகோதரி மாமி மகரமானவரதா இருப்பாள் ஆனால் மாமா முடித்த மாமியாகப்பட்டவள் அவள் வந்து என்ன செய்ய இயலாது மகரமாக இருக்க இயலாது இதையெல்லாம் நாங்க மார்க்கத்தினுடைய சட்டத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இத்தாவுடைய விஷயத்துல சில முக்கியமான விடயங்கள் இங்கு சொல்லப்பட்டது மகரமுடைய விடயத்திலும் சில முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டது இத்தாவுடைய விடயத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன இத்தா இரண்டு வகையா இருக்குது ஒன்று கணவன் மரணித்து நாங்க இருக்க வேண்டிய மனைவி இருக்க வேண்டிய இதா இதனுடைய டைம் என்ன கற்பிணி இல்லாத பெண்ணாக இருந்தால் நாலு மாசம் பத்து நாள் இத்தாவில் இருக்க வேண்டும் இத்தா என்றால் காலம் கழியறதுக்கு சொல்லுவோம் இந்த இத்தால இருக்கும் பொழுது எஷ்தாத் என்று சொல்லப்படக்கூடிய அலங்காரங்களை ஒரு பெண் முற்றிலும் தவிர்த்திருக்க வேண்டும் அலங்காரம் என்றால் என்ன அழகான உடுப்புகளை உடுத்திருக்க கூடாது கண்ணுக்கு அழகுட்டுவதற்காக சுருமா இடக்கூடாது வாசனையான சோப்புக்கள் அல்லது எண்ணெய்கள் இதை தன்னுடைய உடல்ல பூசக்கூடாது இதுதான் இதுதானே தவிர மற்ற வீட்டு வேலைகளை செய்யறதுல தப்பில்ல வீட்ட துப்புராக வச்சு கொள்றதுல தப்பில்ல சமையல் செஞ்சு கொள்றதுல தப்பில்ல இது போன்ற மார்க்கத்தினுடைய சட்டங்களை பேணி நடக்கணும் அதே மாதிரி மகரமுடைய விஷயத்திலையும் பேணி நடக்கணும் இது இத்தாவுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தா இல்லாத மற்ற நேரத்திலும் மகரமுடைய விஷயத்த பேணி நடக்கணும் இது கணவன் மரணித்துவிட்ட பெண்ணினுடைய இத்தாவுடைய சட்ட திட்டங்கள் நாங்க தெரியாத உங்களுக்கு எடுத்து சொல்லணும் இரண்டாவது இருக்கிறது கணவனால் பிரித்துவிடப்பட்டுக்கு அந்த பீரியட் வரக்கூடிய நேரமாக இருந்தால் மூணு சுத்தம் அதனுடைய டைமாக இருக்கிறது அது வராத பெண்ணாக இருந்தால் மூன்று மாதங்கள் இத்தாவுடைய டைம் அவர்களுக்கு இருக்கிறது அதையும் நாங்கள் வந்து நெசையினும் பேணி நடக்க வேண்டும் அடுத்ததாக இங்க ஒரு சட்டம் அடிக்கடி சில நேரத்துல இப்படி எழும்புவதுண்டு கேள்வி எழும்புறதுண்டு என்ன சொல்றாங்க ஒரு காலத்துல வந்து ஒரு பெண் இத்தா இருக்காம அவங்களுக்கு மார்க்க சட்டம் தெரியாம போயிருச்சு கணவன் மௌத்தாயிட்டார் ஆனா அவங்க இதா இல்ல இதா இல்லாம வெளியில போய் கொண்டு இப்ப அந்த இதா கூடுமா கூடாதா என்று கேட்பாங்க தாராளமா கூடும் இதுல எந்த சந்தேகமும் இல்ல அதாவது இங்க டைம் கழியறதுக்கு பேர் தான் இதா இந்த நேரம் கழிந்து விடுறதுக்கு பேர் தான் இத்தா ஒரு பெண்ணுக்கு வந்து கணவர் வந்து செய்தார் மூத்த ஆயிட்டார் மௌத்தான விஷயம் தெரிஞ்ச உடனேயே எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் அப்படியே அவங்க வந்துட செய்யணும் இருக்கணும் காரணம் இல்லாம வெளியே வரக்கூடாது இப்போ ஒரு பெண் அவ்வாறு செய்யல மார்க்கத்தினுடைய சட்டம் தெரியாம வெளியில போயிட்டு வந்து கொண்டு இருந்தாங்க ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு பிறகுதான் தெரியுது இதாவுடைய நேரத்தில் இப்படி வந்துட செஞ்சிருக்கூடாது வெளியே போயிருக்க கூடாது அப்போ அப்படி இருந்தாலும் அந்த இதா செல்லுபடியாகுமா இதா முடிந்து விட்டது ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அலங்காரம் காட்ட என்ற அந்த கடமையை அந்த பெண் விட்டவளாக கருதப்படுவாள் அதனால இத்தா வந்து நிறைவேறிவிடும் என்றுதான் வந்து என்ன செய்யணும் நாங்க சொல்லுவோம் ஏன்னா அந்த டைம் முடிந்து விட்டதுனால அதே மாதிரி சில நேரத்துல இப்படி சில சம்பவங்கள் நடந்து விடுகிறது மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் அலமதுல்லா நாங்க இதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னு சொன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக வேண்டித்தான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லுவோம் இப்படித்தான் இதனுடைய சட்டம் என்று சொல்லுவோம் சில என்ன நடந்ததுன்னு சொன்னா எங்களுடைய நாடுகள்ல அல்லது பல இடங்கள்ல நாங்க பாக்குறோம் இதா என்பதே என்னன்னு தெரியாம என்ன செய்யறாங்க இதா முடிகிறதுக்கு முன்னாடி நிக்கா செஞ்சிடறாங்க இதா முடிகிறதுக்கு முன்னாடி நிக்கா செஞ்சிடறாங்க உதாரணமாக ஒரு கணவன் பத்து நாள் நிகா செய்து விட்டால் பின்னாடி தெரிய வருது பின்னாடி என்ன தெரிய வருது அதாவது இந்த பெண் இத பரிபூர்ணமா முடிச்சில்ல என்று ஒரு பெண்ணுக்கு தெரிய வருகிறது இப்போ இவருடைய இந்த மனைவி எப்ப இந்த இத்தாவை எப்ப முடிப்பாள் என்று சொன்னால் இப்ப மூணு மாசம் இதா இருக்கிறா இன்னும் ஒரு மாசம் பத்து நாள் இல்ல இதுக்கிடையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்று கூடி விட்டார்கள் இப்ப இவருடைய இதா இன்னும் பாக்கியாகவே இருக்கும் இது எப்ப முடியும் இந்த கணவனும் பிரிந்ததுக்கு பிறகு அந்த இத்தாவையும் சேர்த்து முடிக்கணும் இந்த கணவன் பிரிந்ததுக்கு பிறகு அந்த இத்தாவையும் சேர்த்து முடிக்க தெரியாம இப்படி நடந்து விட்டால் இந்த சட்டத்தை விலகி கொள்றது நல்லது ஒரு பெண் தெரியாம இத்தாவுடைய காலம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் இன்னொருத்தரோட கல்யாணம் முடிக்கப்பட்டு விட்டாள் என்று சொன்னால் எத்தனை இத்தாவுடைய காலம் மிச்சமாக இருக்குதோ அது அவளுடைய பொறுப்புல கடமையாக ஆகிவிடும் இந்த கணவன் இரண்டாவது கணவன் பிரிந்ததற்கு பிறகு அந்த காலத்தை அவள் கலா இது ஒன்று தானே தவிர மற்றபடி இத்தாவுடைய காலத்துல வந்து ஒரு பெண் வேறு ஏதாவது இத்தாவுக்கு மாற்றமாக அலங்காரத்தோடு நடந்து கொண்டா இத்தா முறிஞ்சிடும் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது இதையும் நாங்கள் செய்து கொள்ள முறையில் எப்படிப்பட்ட இதெல்லாம் மாணவிகள் படிப்பாங்க மேலோட்டமான தகுதியான சட்டத்தை தந்திருக்குறையில மார்க்கத்தில் பற்றுடையவர்களாக இருந்தால் முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்போம் எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் ஏற்படாது சட்டங்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய இருக்க வேண்டும் அவர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்லணும் அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தருவானாக சரியான முறையில் சட்ட திட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய தருவான பரிபூர்ணமான ஒழுக்கமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் வல்ல அல்லா தந்தருள்வானாக நம்முடைய inna rabbana rabbirhamhuma kama rabbayani saghira wa sallallahu alaihi wa sallam ala habibi sayyidina muhammadin wa alihi wa sahbihi ajma'in subhana rabbika rabbil izzati amma yasifun wa salamun alal mursalin walhamdulillahi rabbil alamin assalamu alaykum wa rahmatullahi wa barakatuh for molecules we sit as